உங்களில் எவருக்கேனும் சளி உமிழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தன் முகத்துக்கு நேராகவோ தம் வளபுறமாகவோ உமிழலாகாது தம் இடபுறமோ தம் இடது பாதத்தின் அடியிலோ அவர் உமிழ்ந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள்